செல்வம் போல் சேர்கவி என் ஆசான் வீரராக விற்க புகழ் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரிய அவர்களை ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாயமேலவர்களை திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பாசாம் ஆசன்ன பாவாத் அதிக தர பட்டோஸ் சக்கரவாலசிய தாபாத் சேதாத் அச்சின்ன கச்ச துரக குர निकशनात पातु पर इवे परितह मयूर कविना சூரியனுடைய தேர் தினமும் மேருமலையை சுற்றி வருகிறது மேருமலை தங்கத்தினால் ஆன மலை காட்டகாதிரிங்கிறார் அந்த தங்க மலையை சூரியனுடைய தேர் சுற்றி வருவது எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரிஜினல் தங்கம் தானான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குதா சாதாரணமாக அன்றைக்கி நகைக்கடையில் போய் தங்கத்தை விற்க போனீங்கன்னா டக்குன்னு வாங்கி டிரையரில் போட்டு காசை கொடுத்துடமாட்டாங்க நீங்கள் சொல்லுவீங்க இது பதினஞ்சு பவுன் சுத்தமான தங்கம் இன்றைக்கி ரேட்டு போட்டு கொடுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை நம்ப மாட்டாங்க உரசி பார்ப்பாங்க ஆசிட் போட்டு பார்ப்பாங்க ஆணி போட்டு பார்ப்பாங்க சால்ட் போட்டு பார்ப்பாங்க தங்கத்தை இப்படி எல்லாம் பரீட்ச பண்ணினாதான் அது தரம் என்னன்னு தெரியும் நமக்கு அதனால இவர் என்ன சொல்ற சூரியன் மேருமலையை சுற்றி வருவதாகப்பட்டது அந்த மேருமலையின் தங்கம் சுத்தமான தங்கம் தானு உரசி பாக்குற நகை வியாபாரி மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னா சூரியன் தன்னுடைய உஷ்ணமான கிரணங்களை மேருமலைக்கு பக்கத்திலே கொண்டு போகிறான் காய்ச்சப்படுது அதாவது தங்கத்துல என்ன கலந்தாலும் அதை உருக்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் செம்பு எவ்வளவு தங்கம் தெரிஞ்சு போயிடும் உஷ்ணமான கிரணங்களினால் மேருமலையின் மேற்பகுதியில் உள்ள தங்கம் உருகுவதாலே சூரியன் தங்கத்தை உருக்கி பார்க்கிறான் ஒன்னு ரெண்டாவது அந்த குதிரைகள் வேகமா போறபோது அந்த மேருமலையினுடைய மேல் பரப்பிலே அந்த குதிரையின் குழம்புகள் பட்டு தங்கம் சின்ன சின்ன பீஸா வெட்டப்படுது உளியினால வெட்டப்பட்ட மாதிரி அதை என்ன சொல்றார் ஒரு தங்கத்தை தரம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒளியினால வெட்டி எடுப்பாங்க எடுத்து அதை தேய்ச்சி பார்ப்பாங்க அப்படி சூரியன் தன் குதிரைகளாலே அந்த தங்கத்தை வெட்டி பார்க்கிறான் அப்படிங்கிற இப்படி பரீட்சை பண்ணுவது போல் இருக்கிறது என்று ஒரு கவியின் கற்பனை இப்ப பாருங்க பாசாம் ஆசன்ன பாவாத்து பாஷா அப்படின்னா ஒளி சூரிய கரணங்கள் ஆசன்ன பாவாத்து அப்படின்னா ரொம்ப பக்கத்திலே அந்த கிரணங்கள் போவதாலே அருகே போவதாலே அதிக தர பட்டோஸ் சக்கரவாலசிய தாப்பாத்து அதிக தர மிகவும் அதிகமான அதிகம் அதிக தரம் அதிக தமம்னு மூணு பாசிட்டிவ் கம்பேரடி சூப்பர்லேட்டிவ் அதிக தமம்னா சூப்பர்லேட்டிவ் அதிகம்னா பாசிட்டிவ் அதிக தரம்னா கம்பேரடிவ் அதிகம் கொஞ்சம் அதிகம் மிக அதிகம் அதிக தரமான உஷ்ணம் சூரியனுடைய உஷ்ணம் மேருமலைக்கு ரொம்ப அருகே போற போது அதிக உஷ்ணம் ஆகிறதுனாலே சக்கரவாலசிய தாப்பாத்து சக்கரவால அப்படின்னா சூரியனை சுற்றி இருக்கிற கிரணங்களின் சமூகம் சக்கரவாதம் என்றால் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கிரணங்கள் சக்கரம் போல இருக்கு அதனுடைய தாபாத்து தாபம்னா உஷ்ணம் உஷ்ணத்தினாலே சேதாத்து அச்சின்ன கச்ச துரக குர புட்ட நியாச நிஷங்க டங்கைகி அப்படி பிரிக்கணும் சேதம் என்றால் பிளப்பது வெட்டுவது உயிர் சேதம் உண்டா அப்படின்னு கேக்குறாங்க முதல் வரியில நெருங்கி போறதுனாலே அதிக உஷ்ணத்தினாலே அது உருகுதுன்னு சொன்னார் அடுத்த வரியில அச்சின்ன கச்ச துறக போகிற துரகனா குதிரை குரப்புட்ட அப்படின்னா குழம்பு குதிரை குழம்பு மனுஷனுக்கெல்லாம் பாதம் வந்து மென்மையா இருக்கு ஆனா ஒட்டகம் குதிரை கழுத மாடு இவற்றுக்கெல்லாம் பாதம் நமக்கு இருக்கிற மாதிரி இல்லை கெட்டியா இருக்கும் குழம்புன்னு சொல்றதுக்கு பேர் குரப்புட்டியாசியாசன அருகே கொண்டு போய் அதை வைக்கிறதுனாலே நிஷங்க டங்கை அப்படிங்கற நிஷங்கன இடைவிடாமல் டங்கை என்றால் இந்த குதிரை குழம்பு சுத்தி சுத்தி வருது முதல் தடவை கால் படுற போது ஒன்னாக மாட்டேங்குது இரண்டாவது தடவையும் ஒன்னாக மாட்டேங்குது ஆனா இடைவிடாம போற போது ஒரு ஸ்டேஜில் அந்த தங்கம் பேந்து போகுது அதான் நிஷங்க டங்கை டங்க ஒளின்னு அர்த்தம் இந்த சிற்பி வச்சிருப்பாங்கல்ல கையில இந்த பாதமானது இடைவிடாமல் படுவதனாலே ஒளியினால் செதுக்கப்படுவது போல் ஆகிறது அப்படிங்கிற இப்ப சாதாரண ஆடு மாடுகள் ஒரு குறிப்பிட்ட புல் தரையில இடைவிடாமல் நடந்துச்சுன்னா என்னாகுது அந்த புல்லாம் அற்றுப்போய் விடுகிறது ஒற்றைய பாதை உருவாயிடுது அது மாதிரி இந்த சூரியனுடைய ஏழு குதிரைகளின் குழம்புகள் இடைவிடாம அங்க போறதுனாலே அந்த குழம்புகளினால் தங்கமலை பென பிர மிக நெருங்கி செந்தனாங்கம் என்றால் ரதத்தின் சக்கரம் பிரமண என்றால் சுழலுவது நிகசநாத் அந்த சுழற்சியினாலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாணக்கல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்ல கத்தி தேர்தல் அவன் என்ன பண்றான் காலால மிதிக்கிறான் சக்கரத்தை அங்க இருந்து பெல்ட் போட்டு சின்ன சக்கர வேகமா சுத்தும் அதுல வந்து கத்தி வைக்கிறான் சாணக்கல்லிலே கத்தி வைத்திட்ட மாதிரி இந்த சூரியனுடைய ரதத்தின் தேர் சக்கரம் வேகமா சுத்துது அந்த தங்க மலையோட உரசற போது என்னடா ஆகுதுன்னா நெருப்பு பறி பறக்குது தங்கம் மெட்டல் தானே இது தேர் சக்கரத்தினுடைய வெளிவளையமும் ரெண்டு வேகமா உரசற போது நெருப்பு பறி பறக்குது இவர் என்ன சொல்றாரு சூரியன் தன் சக்கரத்தினாலே அந்த தங்கத்தை உரசி பார்க்கறான் நல்ல தங்கமானு உரசி பார்க்கறான் அப்படிங்கிறார் அப்போ இயற்கையா நடக்கக்கூடிய மூணு காரியங்களை வச்சு இவர் செயற்கையா ஒரு கவியின் கற்பனையில என்ன சொல்றாரு மேருமலையினுடைய தங்கத்தின் தரத்தின் மேலே சூரியனுக்கு ரொம்ப சந்தேகம் அதனால டெய்லி உரைச்சி பாத்துக்கிட்டே இருக்கணும் நேத்து பார்த்தாச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு நாளைக்கு பார்ப்போம் டெய்லி பாத்துக்கிட்டே இருக்க தங்கம் சிக்கிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி திரிபிரகாரம் பார்த்து வக திரிபிரகாரம் வசன உங்களை திரிபிரகாரம்னா மூன்று விதமாக முதல் விதமா நெருப்பு பக்கத்தில் இருக்கிறனால ஊருகு இரண்டாவது குதிரை கொழும்பு அத ஒளியினால பேத்தெடுக்குது மூணாவது சாணக்கல்லை தேங்கிற மாதிரி சக்கரம் தேங்கிது இந்த மூன்று விதமாக தங்கத்தின் தரத்தை சூரியன் சோதிக்கிறான் அப்படிங்குற அப்படிப்பட்ட தபாம்சு தபாம்சுன்னா சூரியன் சூரியனுக்கு இன்னொரு பேர் தபாம்சு தபாம்சு தற்பீஷா பறைய அதை பரீஷிப்பது போல பரிதகை சுற்றி சுற்றி பரியட்டனை அலைகிறான் ஆட்டக்காது ஆட்டக்காதுரீம்னா பொன்மலைன்னு இருக்கும் அதாவது மேருமலை மேருமலையை சுற்றி சுற்றி அவன் இப்படியே அலைகிறான் அப்படிங்கிறான் இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது வெர்பல் மீனிங் அதாவது பதத்துக்கு பதம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது சொன்னேன் இதனுடைய உள்ளுரை பொருள் ஆழமான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சூரியனுக்கு எப்பவுமே ஸ்புடம் போடக்கூடிய குணம் உண்டு சூரியனுக்கு முன்னால எந்த போலி சரக்கும் நிலைநிறுத்த முடியாது போலி சரக்க சூரியன் முன்னால வச்சா அவன் தன் உஷ்ணத்தினாலே அதை காய்ச்சி அது போலியா உண்மையானு கண்டுபிடிச்சிருவான்னுடைய தூய்மையை வெளிப்படுத்தும் குணத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறார்கள் தங்கத்தை எதுக்காக உருக்கி பார்க்கறாங்க அதுல உள்ள கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தண்ணீரை எதுக்காக அடுப்பில் வச்சு காய்ச்சறாங்க அதுல இருக்கிற கிருமிகளை சாகடிக்கிறதுக்கு பால எதுக்காக காய்ச்சறாங்க அதுல இருக்கிற தண்ணீர் ஆவியாகிறதுக்கு உஷ்ணத்தினாலே நெருப்பினாலே என்ன நடக்கிறது தீமை விலகுகிறது நன்மை இந்த பிரிந்து வருகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுற வணங்குற போது என்ன ஆகுது சூரிய நாராயணன் தன்னுடைய உஷ்ண கிரணங்களினாலே உங்கள் தீமைகளை அழித்து நன்மைகளை மட்டும் நிலைநிறுத்துகிறான் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வர மாதங்களிலே மார்கழி சிறந்த மாதம் அது ஏன் அப்படின்னா சூரியன் தனுர்ராசியிலே பிரவேசிக்கிற போது மார்கழி மாதம் வருகிறது தனுர்ராசிக்கு உரிய அதிபதி யாரு வியாழ பகவான் சூரியனும் கல்விக்குரிய கிரகம் வியாழ பகவானும் கல்விக்குரிய கிரகம் ஒரு முறை கர்ணனுடைய வாழ்க்கை வரலாற எடுத்துச் சொல்லுகின்ற கிருபானந்த வாரியார் அவன் சூரியனுக்கு பிறந்தவன் சூரியன் தான் சகல கல்விக்கும் இருப்பிடம் சொல்றதுக்காக சொல்றார் ஒத்துப்பாக்குற போது சூரியன் தான் கல்வி கிரகம் மற்றதெல்லாம் கல் விக்கிரகம் அப்படின்னார் அதாவது சகல கலைகளும் சூரியனிடம்தான் குடிக்கொண்டிருக்கின்றன அவன் கல்வி கிரகம் அவன் வியாழனோடு சம்பந்தப்படான் வியாழன் யாரிடான அவரும் சகல கல்விகளுக்கும் உரியவன் ஆத்ம வித்தை பல பாஷைகள் வைத்தியசாஸ்திரம் ஜோதிஷம் ஆன்மீக கல்வி எல்லாத்துக்கும் உரியவன் யாருடானா வியாழன்ற உங்களுக்கு வியாழன் வித்யாஸ்தானத்துல இருந்தா அவன் பெரிய மேதை ஆயிடுவான் நாலுல வியாழன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எல்லா கல்வியும் தொட்டனைத்து ஊரும்னு வரும் இந்த வியாழனுக்கு உரியது தனுர் ராசி இந்த தனுர் ராசியில சூரியன் வருகிறான் சூரியனும் கல்வி கிரகம் வியாழனும் கல்வி கிரகம் இது ரெண்டும் கோயில் சைடு ஆகுற போது என்னடா ஆகுதுன்னு இந்த மார்கழி மாசம் போறான் சாத்விக் ரேடியேஷன் அறிவு சம்பந்தப்பட்ட விகாசம் அதிகமாயிருக்கு இதை விட்டுட்டு சூரியன் வேறு எங்க போனாலும் ஞானத்துக்கு இவ்வளவு பிரகாசம் கிடைக்கிறது தமிழ் மாசத்துக்கும் சூரியனுடைய சஞ்சாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு உங்கள் அனைகருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா பல பேருக்கு இளைய தலைமுறைக்கு தெரியறதில்லை வைகாசிக்கு ரிஷபத்துக்கு வந்து அப்புறம் அடுத்தது ஆணிக்கு மிதுனத்துக்கு வந்துடுறான் ஆடிக்கு கடகத்துக்கு வந்துடுறான் ஆவணிக்கு சிம்மத்துக்கு வந்துடுறான் அடுத்து கீழே கன்னிக்கு அடுத்த மாசம் இப்படி வச்சு பாக்குறீங்கன்னா மார்கழி மாசம் வரும்போது தனுராசிக்கும் வரும் ஒரு ஒரு கட்டம் ஒரு ஒரு மாசம் கேரளாவில் உங்களுக்கு ஜூலை பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கு கற்கட மாசம்னு சொல்லுவான் அந்த மாசத்துக்கு ராமாயண மாசம்னு பேரு கேரளாவில் ஏண்டா அப்படின்னா இந்த ஒரு மாசம் மழை எப்படி பெய்யுமா வெளியிலே போக முடியாது யாரும் விவசாயியும் போக முடியாது வியாபாரியும் போக முடியாது ஆபீஸ் போக முடியாது இந்த ஒரு மாசம் எல்லாரும் அடைஞ்சு கிடப்பாங்களாம் வீட்டுல அடைஞ்சு என்ன பார்ப்பாங்களாம் என்ன பண்ணுவாங்களா ராமாயணம் படிப்பாங்களா ராமாயணம் படிப்பாங்களாம் சின்னவங்க அத கேப்பாங்களாம் இந்த ஒரு மாசம் அதனால இந்த ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற மாசத்தை ராமாயண மாசம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு வந்தாங்களாம் இப்போ ஜூலை பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் கேபிள் டிவி மாசம் ஆகி போச்சு இப்ப யாரும் ராமாயணத்தலம் படிக்கிறது ஜியோலாஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த பிரதேசத்திலே இன்ன காலகட்டத்திலே சூரியனுக்கு இன்னரிசல் அப்படின்னு கொடுக்குறான் இந்த மார்கழி மாசத்துல சூரியனும் யாரனும் இந்த மாதிரி ஒண்ணு சேர்றதுனால நீங்க இந்த மாசத்துல ஒரு சத்பாராயணம் பண்ணினான் சத் நல்ல விஷயங்களை படிக்கிறது அதுதான் இப்ப நான் சூரியனுடைய மகிமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதுல மத்த மாசத்துல செய்யறதை விட இந்த மாசத்துல செஞ்சா பத்து மடங்கு அதிக பலன் ஏன் அப்படின்னா மனசு ஈஸியா ஒருமைப்படும் சாத்விகமான புத்தி எல்லாருக்கும் நிலவும் அதுலயும் இந்த மார்கழி மாசத்துல காலையில நாலரைக்கு நீங்க முழிச்சு பிரார்த்தனை பலன் அதாவது இந்தியர்கள் ரிஷிகள் கிரகங்களை ஆய்வு செய்தார்கள் கால நேரத்தை ஆய்வு செய்தார்கள் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இது வந்து பிரைட் டைம் இது டல் டைம் இந்த சமயத்துல பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும் இந்த சமயத்துல தமோ குணம் ஏற்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மார்கழி மாதத்தின் சிறப்புக்கு ஆதி காரணமானவனே சூரியன் தான் இந்த ஸ்லோகத்தில் அதை தான் நம்ம பார்க்கணும் தங்கத்தை தரம் பார்க்கிறான் சூரியன் என்று சொன்னதுனாலே இப்போ எத்தனையோ பொருள்களை தரம் பார்க்கிறாங்க சில பேர் வெண்ணைய நல்ல வெண்ணையான்னு உருக்கி பார்ப்பாங்க சில பேர் பால் நல்ல பாலான்னு காய்ச்சி பார்ப்பாங்க சில பேர் மல்லாக்கோட்டம் என்ன தரமானதான் டெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் அப்பளம் உளுந்துள்ள செஞ்சதா கிழங்குல செஞ்சதான் இப்படி எத்தனையோ பரிசோதனைக்கு ஈடாகாது ஏன் அப்படின்னா தங்கத்தில் திறமைகள் இருக்கிறாள் உலோகங்களிலே சிறந்தது தெய்வீகமானது அப்படிப்பட்ட தங்கத்தில கூட தோஷம் வந்துரும் செம்பு கலந்திருக்கும் பத்திர மாத்த தங்கமா இருக்காது குறைஞ்ச கேரக்டர் குறைஞ்ச மாத்தா இருக்கும் அத பாக்குறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இல்லை சூரியன் ஒருவனுக்கு தான் தகுதி இருக்குது சூரிய வழிபாடு உங்களை புடம்போட்ட தங்கமாக்குகிறது நீ அஞ்சு பெர்சன்ட் இருந்தா இந்த சூரிய நாராயணன் உங்களை அறியாமலே உங்களை திருத்துவான் வாழ்க்கையில சில சுச்சுவேஷனை கொடுத்து உங்களை திருத்துவான் இப்ப சில அன்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல நான் முப்பது நாற்பது வருஷமா இருக்கிறேன் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்குலாம் நான் போறதே கிடையாது போற பழக்கமும் இல்லைன்னு சில சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆயிடுது அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு என் மனைவி என்னை கோவிலுக்கு கூப்பிடுறப்பெல்லாம் நான் துணைக்கு போவேன் கோவில் வந்தவுடன் நான் வெளியில் நின்னுக்குவேன் நீ உள்ள போயிட்டு வாங்க இப்படி பதினைஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த அம்மா ஒரு தடவை உங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒருத்தரங்க பேசுறாரு போய் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க தமாஷா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு இப்போ நான் ரெகுலராக மூணு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த அம்மாவுக்கு இடுப்பு வர முடியல அப்படின்னா என்னடா செய்தின்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஏதாவது ஒரு காரணம் பற்றி சத்து விஷயங்களை காதலை விடும்படி பண்ற அதுக்கு என்னடா காரணம்னா சத்கதாதி சிரவண யோகான்னு ஒன்று இருக்கு ஜாதகத்துல சத்கதாதி சிறவண யோகான் இருக்கு அது யாருக்கு வரும்னா ஆன்மீக விஷயங்கள் பரவுறதுக்கு ஏதாவது நீங்க ஒரு காரணமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ராமாயணம் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கறீங்க இல்ல மைக் செட்டை தூக்கி வைக்கிறீங்க அல்லது ஒரு உபன்யாசகருக்கு சம்பாவனை கொடுத்து அவரை பேச வைக்கிறீங்க அல்லது உபன்யாசம் நடக்கிற இடத்துல யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்றீங்க இந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் போன ஜென்மத்தில் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுமா மறு ஜென்மத்தில் நீங்க வேணாம் வேணான்னு ஒதுங்கி போனா கூட ஏதாவது ஒரு காரணம் உங்களை இழுத்து அங்கே போன ஜென்மத்தில் இந்த புண்ணியம் பண்ணியிருக்கிற உன் காதல நல்ல விஷயங்கள் விளக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு நீ வேணான்னு சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்னு மனைவி மூலமாகவோ நண்பர் மூலமாகவோ ஒரு மலையை பெய்ய வச்சு அந்த மலைக்காகவாது வந்து ஒதுங்கிறாப்பில் பண்ணுதான் சத்கதாதி சிரவணு தொழும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இன்டைரக்டான புண்ணியங்கள் கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து மெல்ல மெல்ல உங்களை உருவாக்க நீங்க திருந்துறீங்கிறது உங்களுக்கு தெரியாமலே நீங்க திருந்திடுறீங்க அதான் அவங்க கெப்பாசிட்டி இப்போ டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வழி தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துடுறாரு அது மாதிரி இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு போனால் இதை செய்யாத அதை செய்யாதே பானுங்க வீரம் வாங்குவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்டு பண்ணுறோம் ஆனால் நாம் அதை ரசிக்கிறோங்கிறது தெரியாமலே ரசிக்க வச்சு நம்ம எறியாமலே நம்முடைய ஆன்ம கட்டிகளை அகற்றி விடுகிறான் இது சூரியனுடைய மகிமைங்கிறான் இப்போ பாருங்க பாசா பாசாம் பா அப்படின்னா ஒளி இந்தியாவுக்கு பாரதம் ஒளி ரதம்னா ஈடுபாடு ஞானத்திலே ஈடுபாடு உள்ள தேசம் பாரதம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில்தான் அறிஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள் சமீபத்தில் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கணக்கெடுப்பின்படி அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து என்ற இரண்டு நாடுகளும் கம்ப்யூட்டர் துறையிலே வேலைக்கு ஆள் எடுக்கிற போது அவர்கள் அதிகமா பிரயாரிட்டி வேலை செய்யறான் நல்லா இருக்கு அப்படின்னு இந்தியன்ஸ் தான் அதிகமா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற முப்பத்தி எட்டு ஜார்ஜ் புஷ் ஒரு தடவை மேடையில் பேசும் என்ன சொன்னார் ஒரு சட்டம் கொண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் பெரும்பகுதியை இழக்க வேண்டி அமெரிக்கா இஸ் இண்ட் டு இந்தியன்றி போய் வேலை செய்யற இந்தியர்கள் யாரு அப்படின்னு எல்லாம் புலிகொழம்பு வெந்தய கொழம்பு ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கோவில சுத்தவன் தான் குழம்பும் வெந்தய குழம்பும் இருந்தப்ப அவன் மாட்டுக்கறியும் அமெரிக்காவும் அவனுக்கு வந்து வெறும் கொழும்பு தான் சிறக்குல்ல ஆனா இவன் பெரியோர்கள் கற்றுக் கொடுத்த சூரிய வழிபாடு மந்திர உச்சாரணம் ஆகார நியமம் ஆச்சாரங்கள் இவற்றை கடைபிடித்து அருவிலேயே சிறந்தவனாய் விளக்குகிறான் அப்படி ஆசீர்வாதம் பண்ணி போட போய் கொஞ்சம் நெருங்குவதாலே அதிக தரப்பட்ட மிக அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதுனாலே என்ன ஆகுது அப்படின்னா சக்கரவாலசிய தாப்பாத்து சூரியன் வந்து நம் வாழ்விலே நெருங்க நெருங்க நமக்கு ஒளி ஏற்படுது பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டு இருப்பீங்க என்னன்னா பதினெட்டாவது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புலவர் அவர் வந்து சாந்தாதி அசமகம்னு ஒரு புத்தகம் ஏற்றுச்சுவடிகள் எழுதியிருக்கிறார் இது தஞ்சாவூர் சரோஜரில இருந்திருக்கு மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு யுதிஷ்டிரன் இனிமேலாவது அமைதி நிலவ வேண்டும் என்று யாகம் செய்ததை பற்றி ஒரு காவியம் அற்புதமா இருக்கு இதை விட அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன இதை எழுதியவருடைய பெயர் என்ன என்றால் இவர் முகமது என்ற ஒரு முசல்மான் முகமது அண்ணாவியார் என்று சொல்லி அவருக்கு பேர் என்ன ஒரு முசல்மான் வந்து மகாபாரதத்தை பத்தி புத்தகம் வைக்கிறார் அப்படின்னு சொன்ன அவர் இந்து வாழ்க்கை நெறியிலே மிகவும் ஈடுபாடு உள்ளவராய் இருந்திருக்கிறார் நீங்க வேற்று மதங்கள்ல பிறந்து இந்து மதத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவங்கள் இப்ப வந்து ஷேக் சின்ன மௌலானா அப்படின்னு ஒரு நாதசுவர வித்வான் இருந்தார் மேக்ஸ் முல்லர்னு ஒரு பிலாசபர் இருந்தார் ஜான் ஹிகின்ஸ் ஒரு கச்சேரி பாகவதர் இருந்தார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல வியாழன் சூரியன் சனி இது மூணு ஒன்னோட ஒண்ணு தொடர்புள்ளவையாக இருக்கும் உங்களுக்கு வியாழனும் சனியும் நேர் பார்வையா பார்த்தாலே அதுக்கு பேர் சன்னியாசி யோகம்னு சன்னியாசி யோகம்னா ஞான யோகம் அவனுக்கு ஒரு சன்னியாசிக்கு தெரியற விஷயங்கள் தெரியுமா இதோட சூரியனும் சேர்ந்து அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லாமலே புரியும் அதுதான் இங்க சொல்ற சூரிய நெருப்பு நெருங்கி வரும்போது தங்கம் தகதகக்கிறது என்ற கருத்து சொல்ற சில பேர் சொல்லுவாங்க என் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப மோசமா இருக்குங்க இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு மனசு ரொம்ப சோர்வா இருக்கு விஷயத்தை குற்றமாக நினைக்கிறேன் வேண்டாம் அவன் நெருங்கி வராட்டி என்ன நீங்கள் நெருங்கி போங்க நீங்க சூரிய வழிபாடு டெய்லி பண்ணுங்க இந்த பொங்கல் வரபோது நாமெல்லாம் அது தமிழர் திருநாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொங்கல்கிறது என்ன மகர சங்கராந்தி அதாவது சூரியன் பனிரெண்டு ராசிகளில் சுற்றி வரும்போது மகர ராசி பிரவேசத்தை பற்றி ஒரு தனி உற்சவம் அயன பேதம் தட்சிணாயனமா இருந்தது பீஷ்மர் மகாபாரதத்திலே அர்ஜுனனுடைய அம்புகள் மேல படுத்து கிடக்கிறாரு எதுக்குன்னு என்னை போல ஒருத்தன் தட்சிணாயனத்தில் உயிரை விட்டால் நற்கதி அடைய முடியாது உத்தராயணத்தில் உயிரை விட்டால் தான் நற்கதி அடைய முடியும் உத்தராயணமானது இந்த மகர சங்கராந்திக்கு அப்புறமா வருது அது வரைக்கும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் வேடிக்கை பாருங்க சூரியன் பாட்டுக்கு ஆகாதத்தில் பிரயாணம் பண்றான் போறதுக்கும் அவனுடைய பிரயாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது முந்தின மாசத்திலே உயிர் விட்டால் நற்கரையடைய முடியாது உத்தராயணத்தின் போதுதான் உயிரை விட வேண்டும் என்று வச்சிருந்தார் அதான் இங்க சொல்ற ஆதவன் நெருங்கும் போது தங்கம் தகதகற்கிறது அப்படி சித்தர்கள் தான் அப்படி பாட்டு எழுதுவாங்க சித்தர் பாடல்களில் பாத்தீங்கன்னா எதுவுமே நேரடியா சொல்ல மாட்டாங்க நட்டகல்ல சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமொணன்று ஓது மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனு இருக்கையில் அப்படின்னு ஒரு பாட்டு இதுக்கு நாட்டுல தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா ஒரு கல்லை நட்டு வச்சு பூவை போட்டு சுத்தினா அந்த கல் பேசுமாடா அதை சாமியாடா கடவுள் உள்ளே இருக்கிறாண்டா அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க நாட்டுல உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த பாட்டை எழுதின சித்தர்களே இந்த நட்டக்கல்லு பூஜை பண்றவங்க யாரு போகர் அகத்தியர் திருமூலர் தானே சித்தர்கள் இவங்க யாராவது கோயில் வழிபாடு பண்ணாம இருந்திருக்காங்களா எல்லாம் கோயில் வழிபாடு பண்ணவங்கதான் அப்புறம் ஏன் அப்படி பாட்டு எழுதினாங்க அப்படின்னா நட்டக்கல்ல அந்த விக்கிரகத்திலே உனக்குள்ளே இருக்கிற நாதன் அங்க போகணும் பிரதிஷ்டை ஒழுங்கா நடக்கணும் உன் பக்தியானது பரிபூர்ணமா இருக்கணும் கல்லு தெய்வமா மாறணும் அப்பதான் பூஜைக்கு பலன்கிறார் அப்படி இல்லாம நாதன் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் போது அது வெறும் கல்லா இருக்கிற போது அந்த கல் சுத்தி வந்து பிரயோஜனம் என்ன உன் முழு நம்பிக்கையும் பக்தியும் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும்னா கல் தெய்வமாக வேண்டும் அது ஆகுமா உங்களுக்கு முன்பே ஒரு மகான்கள் வைணவத்தை பரப்பிக் கொண்டிருந்த போது ஸ்ரீரங்கத்திலே ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா பெருமாள் நீங்க ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க ரங்கநாதருடைய சன்னிதிக்கு முன்னாள் ஒரு மண்டபம் இருக்கு நீளம் அங்கதான் உபன்யாசம் நடக்கும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ வந்து எல்லாரும் உபன்யாசம் ஒருத்தர் மட்டும் உபன்யாசம் ரங்கநாத பெருமாளுக்கு போய் ஒழுங்கா உட்காந்து உபன்யாசம் கேட்டு இவருக்குதான் கடவுள் நேரடியா காட்சி கொடுத்து அப்பா வந்து கொஞ்சம் வீசிடா உடம்பெல்லாம் கொப்பளமா இருக்குன்னு சொன்ன மாதிரி போய் வீசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா அந்த உபன்யாசகர் அந்த மகான் அவருக்குரிய ஒரு நாள் கடவுள் காட்டுவார் ஒரு நாள் என்ன ஆச்சு எல்லாரும் ஒரு ஸ்டான்சா முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டான்சா ஆரம்பிக்கிறதுக்கு சில வினாடிகள் இடவேளை எடுத்துக்கொண்டிருக்கிற போது ரங்கநாத பெருமாள் புடைபெயர்ந்து படுத்தார் உரு திரும்பவே இல்லை இவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்ன என்ன செய்து அங்க கல்லு சாமி பொருண்டு படுக்குது அப்படின்னு அப்ப அவர் சொன்ன அங்க கல்லு சாமி ஒன்னு இல்லையே பெருமாள் தான் இருக்க கண்ணுக்கு கல்லு சாமியா தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு அது பெருமாள் தெரிஞ்சது அவன் மகிமையை காட்டுறதுக்காக அவர் புரண்டுபடுத்திருக்கிறார் அப்படின்னா அப்போ இந்த ஆலவட்டம் வீசி கொண்டிருந்தவர் பெருமாளை பார்த்து அதட்டினாராம் என்னன்னு ஓய் இப்படி எல்லாம் எல்லாரும் பார்க்க புரண்டு படுத்தா என்ன ஆகும் தெரியுமா ஒழு இதான் அந்த சித்தர் சொல்றாரு நட்ட சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே கல்லு கல்லா இருக்கிற வரைக்கும் நீ அதை சுத்தி என்னடா பிரயோஜனம் கல்லு கடவுளா மாறணும் அது எப்ப மாறும் உன் மனசுல அந்த நினப்பு பக்தி வந்தா அது மாறும் இல்லைன்னா அது வரைக்கும் அது நட்ட கல்லுதான் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அந்த ஆகிய உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறான் இன்னும் இருந்து அங்க போகல அது பேசவே பேசாது அது கல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு இந்த நம்பிக்கை எப்ப வரும் சூரியன் உங்களை அணுகி அல்லது நீங்கள் சூரியனை அணுகி போகிற போது அந்த உங்களுக்கு வரும் சூரியனுக்கு மகனா பிறந்த கர்ணன் சூரியனுக்கு மகனா பிறந்த சுக்ரீவன் இவங்க ரெண்டு பேரும் மாபெரும் பாக்கியத்தை அடைந்தார்கள் சுக்ரீவனும் ராமனுடைய கருணையினாலே மோட்சம் அடைந்தான் மகாராஜர் என்று அழைக்கப்பட்டான் கர்ணனும் கிருஷ்ணனுடைய மகிமையினாலே நீ எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும் கொடையாளியாக இருந்து மோட்சம் அடைவாய் என்று வரம் கொடுக்கப்பட்டான் யுத்த மைதானத்திலே காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன் பக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த இந்திரன் மகன் அர்ஜுனனுக்கு வராத ஞானம் சூரியன் மகன் கர்ணனுக்கு வந்துவிட்டிருந்தது அதனாலே இந்திரன் மகனாகிய அர்ஜுனனுக்கு ஆணவம் கண்களை மறைத்த போது சூரியன் மகனாகிய கர்ணன் உயிர் பிரியும் வேலையிலும் கூட தான் அன்று செய்திருந்த புண்ணியத்தை எல்லாம் தத்தம் பண்ணி பகவானுக்கே தானம் பார்த்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாகியத்தை பெற்றார் அதான் இங்க பாசாம் ஆசன்ன பாவாத் அதிக தர பட்டோஸ் சக்கரவாலசிய தாபாத் சேத கச்ச துரக இந்த சூரியனுடைய குதிரைகள் ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்கிறது இல்லை அதுதான் அச்சின்ன கச்ச துரக இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியனுடைய தேர் அதனாலதான் இங்க ராத்திரியா இருக்கிற போது அமெரிக்காவில் பகலா இருக்கு அங்க ராத்திரியா இருக்கிற போது இங்க பகலா இருக்கு இப்பவும் நீங்க குதிரை ஆயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனால் குதிரைகள் உக்காந்து தூங்குறது இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாடெல்லாம் படுத்து தூங்கும் குதிரை நின்று கொண்டுதான் தூங்கும் தூங்கும் போதும் கால்களை உதைத்துக் கொள்ளும் ஏன்னா குதிரைக்கு அவ்வளவு சுறுசுறுப்பு பகவான் அதனால ஹைக்ரீவதாரம் எடுத்தாங்க அயக்ரீவர் என்பது பகவானுடைய அறிவு திருவுருவம் பறிமுக கடவுள் இந்த குதிரைகள் இடைவிடாது சஞ்சரிப்பதனாலே சூரியன் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறான் அதனாலே உங்க அறிவுக்கும் உறக்கம் இயக்கம் இருக்கிறது நல்ல மகான்களுக்கு ஞானிகளுக்கு கனவுல கூட ஞானம் தோன்றி கொண்டிருக்கும் சொல்லுவாங்க பல விஞ்ஞானிகள் காலையில் எந்திரிச்சு எனக்கு என்னென்ன பார்முலா கனவுல தோணுச்சு அப்படின்னு எழுதுவாங்க சினிமா இசையமைப்பாளர் இளையராஜா கூட எனக்கு பல பாட்டுக்கு டியூன் கனவுல தாங்க தோணுச்சு அப்படிங்கிறார் என்னன்னா அந்தராத்மாவா இருக்கிற பகவான் உறக்க நிலையிலே சொப்னாவஸ்தையிலே அந்த ஆத்மாவுக்கு அறிவை கொடுத்து அதுதான் சூரியனுடைய மகிமைங்கிறார் படுக்க போறதுக்கு முன்னால முட்டாளா இருந்து விழிக்கிற போது அறிவாளியாக விழிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கிறது சூரிய நாராயணனுடைய அருள் பெற்றவனுக்கு இருக்கிறது நேத்து ஒருத்தர் இதுக்கு வந்திருந்தார் லெக்சருக்கு வந்திருந்தார் அவர் சார் நேரத்துல இருந்து அப்படின்னாரு ஆமா போன் பண்ணீங்கதான் அப்படின்னா அவர் விஷயம் அடங்கியிருக்க அப்படின்னாரு என்னன்னா இங்க உபன்யாசத்துல நீங்க சொன்ன திவ்ய எல்லாம் அங்க போய் சேவிச்சேன் வடக்க ஒரு குறிப்பிட்ட நீங்க சொன்ன மாதிரியே இருந்தது எல்லாம் போது அத உடனடியோட நிக்கிது உடனே வெளியே வச்சுக்கிட்டேன் பல்ல விளக்கிட்டு வெளியே வந்தி அடிச்சு உதாரணம் அறிவாளியாக எழுந்திருக்க முடியும் ஆண்டவன் அருள் இருந்தால் அப்போ படிக்கிறதுனாலதான் அறிவு வளருதுங்கிறது கிடையாது உறக்க உள்ளே இருக்கிற பரமாத்மாவோடு இந்த ஆத்மா ஒன்றுகிற போது அறிவு அதிகமாகிறது அது யாருக்கு என்றால் பகவானிடம் நம்முடைய பொறுப்பை ஒப்படைக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு படுத்துட்டு காலை எந்திரிச்சு அறிவு எவ்வளவு வளர்ந்துருக்கு அந்த மாதிரி உபாசனை தெய்வத்தினுடைய பக்தி அருள் இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறார் அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம் இதுல இரவு படுக்கும் முன்னும் சூரிய நாராயணனே வணங்கலாம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் நேற்று ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாகம் நடத்துற போது சிலர் கேட்டாங்க எங்க சுப்ரபாகங்கிறது காலையில வர்றது அத போய் நவராத்திரி நடத்துறீங்களே அது குட் நைட்டா இருந்தா பரவாயில்ல குட் மார்னிங் அவரு அப்படின்னு பகவானுக்கு நைட்டும் இல்லை மார்னிங்கும் இல்லை நமக்கு தான் நைட்டு நமக்கு தான் மார்னிங் இங்கே ராத்திரி ஒன்பது மணி அங்க காலையில ஒன்பது மணி அமெரிக்காவில் அப்ப நைட்டுன்னு சொல்லுவீங்களா பகல்னு சொல்லுவீங்களா அதனாலே சூரியனை இரவிலும் வணங்கலாம் தடையில்லை அப்ப இரவு படுக்கிற போது சூரியன் ஒப்படைச்சிட்டு படுக்கிறவன் விடிய காலம் அறிவுள்ளவனாக எழுந்திருக்கிறான் அதிக வாய்ப்புள்ளவனாக எழுந்திருக்கிறான் அதிர்ஷ்டசாலியாக எழுந்திருக்கிறான் அந்த பணிவுதான் வீடுகள் எல்லாம் வீடுகளை பாண்டிச்சேர்ல சில இடங்களை பாக்கலாம் வீடுகளுடைய முன்பக்கத்துல மாடி இருக்காது வீடுகளுடைய பின்பக்கம் மாடி இருக்கும் முன்னால ஓட்டு இறக்கியிருப்பாங்க ஓடு இறக்கியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல ராஜாக்கள் நகர் வீதி பலம் வருவார்கள் தெய்வங்களும் நகர் வீதி வளம் வரும் அப்ப மக்கள் மொட்டமாடியில எழுந்து பார்ப்பாங்க தெய்வத்தையும் அவமதிக்கிறதா அர்த்தம் ராஜா கீழே போறாரு இவ மாடியிலிருந்து பாக்குறான்னா இது என்ன அர்த்தம் இது அவமரியாதை பண்றது அதனால அந்த காலத்துல வீடுகளில் மாடி கட்டுறதா இருந்தா முன்பக்கத்தை ஓட்டு இறக்கிட்டு வீட்டினுடைய பின்பாதியை தான் வந்து மொட்டமாடியா வைப்பாங்க இப்போவும் நீங்கள் உங்கள் சொந்த ஊர் கிராமங்களில் போய் பாருங்க அப்படி வீட்டு அமைப்பு தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு போயிட்டு வந்துட்டு அவமா வையிறான் என் பாட்டனுக்கு மூளையே கிடையாது மாடி கட்டினா எங்க பாதிக்கப்படனால மாடி கட்டி இருக்கிறான் முன்னிலை கட்டினாலும் பால்கனியில் உட்காந்து ஜாலியாக சோறு சாப்பிடலாமேனு இப்படி ஒரு தெய்வீகமாக நோக்கம் அவங்களுக்கு இருந்தது அதனால தான் அப்படி வீடுகள் கட்டப்பட்டன எப்பவுமே கோவில் கோபுரத்தை விட உயரமாக மாடி கட்டுறது இல்லை கோவில் நிழல் நம்ம மேலே விழாதபடி தள்ளி கட்டுவோம் கோவிலை விட மட்டமா கட்டுவோம் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளும் பிரம்மண நிக திரிபிரகாரம் இந்த ரதத்தினுடைய சக்கரம் இருக்கு அந்த சக்கரம் வேகமா சுற்றுறதுனால என்னடா ஆகுது அப்படின்னா நெருப்பு பொறி பறக்கிறது அந்த தங்கத்தோடு உரசுகிற போது நெருப்பு நம்ம எல்லார் உடம்புலையுமே இருக்கு அதை தான் குண்டலினி சக்தியை எழுப்புங்கன்னு சொல்றாங்க முன்பே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஜெயதேவர் என்பவர் தனக்கு சப்பாத்தி வேணும் போது நாலு காலம் நின்று பாரா அவர் முதுகில் அவர் மகள் வந்து சப்பாத்தி தட்டுவாராம் கையை வைக்க முடியாதான் அவ்வளவு நெருப்பு என்னன்னா குண்டலினி நெருப்பு எழுப்புவாருன்னு சொல்லிருக்கு இதே பாண்டிச்சேரியில கம்பளி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ வந்து ஆனந்தாசிரமத்தில் இருக்கு அவருடைய கம்பளிசாமி மடம் சமாதி இந்த நாட்டியாஞ்சலின்னு ஒரு இது நடத்துகிறாங்க மீனாட்சி பவனனின்னு ஒரு அம்மா நடத்திட்டு இருக்காரு அவங்களுடைய இருப்பிடம் தான் ஆனந்தாசிரமம் அந்த ஆனந்தாசிரமத்தில் கம்பளிசாமி மடம் இருக்கு சமாதி இருக்கு இந்த கம்பளிசாமி என்ன பண்ணுவாராம் இவருக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு சில பேருக்கு இந்த சுருட்டு பிடிச்சாதான் காதையில் டாய்லெட் போகும் இது சைக்கலாஜிக்கலா பயலாஜிக்கலா தெரியல எனக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இல்ல சுருட்டு கம்பளி சாமிக்கு சுருட்டு பிடிச்சா தான் வெளியே வரும் சுருட்டு வாயில வச்சுக்கிட்டு தோட்டரமா நின்னுக்கிட்டு ஐயா இவங்க சுருட்டுக்கு நெருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் இவருடைய தோட்டத்தை பார்த்துட்டு ஒருத்தனும் திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருக்கிறான் கடைசியில் இவரை பார்த்தாராம் அவன் பார்த்தான் இது எதிராது இப்படி சிகார லைட்டு கிடைக்குது ஆச்சரிய அசந்து போயிடும் என்ன செய்த அவருடைய குண்டலினி அக்னியை அவர் எழுப்புகிறார் அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமே இவன்கிட்ட வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்ணிக்கிறானுங்க அவருடைய மனோபாவனை இந்த கம்பளி சாமி கடைசியில தட்டாஞ்சாவடியில வெள்ளவாரி ஓடைன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஓடை மேல உக்காந்துட்டாரான் தண்ணியில தண்ணி மேல உக்காந்துருக்காரு ஜமகான மாதிரி உக்காந்துருக்காரு அப்போ அக்கம்பக்கம் போறவங்களுக்கெல்லாம் ஒரு குருவி கத்துதான் தண்ணி மேல சாமியாரு தண்ணி மேல சாமியாரு அப்படின்னு கத்துதான் இது என்னடா கிளீனான பேசும் குருவி பேசுது அப்படின்னு அவமும் பார்த்துட்டு பேகி பேசுதோ என்னமோ அவங்களோட பயந்துட்டு போயி நிறான் என்னடா செய்தினா இந்த சாமியாரை தண்ணி மேல தான் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுடைய கவனத்தை திருப்பணுங்கிறதுக்காக குருவி மூலமா அவர் பேசுறாரு இந்த விஷயங்களை தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த பக்கம் வந்தவரு எங்க மிதக்கிறாரு எங்க திருப்பி கேட்டார் அதோ அங்க அப்படின்னு பார்த்தா அவர் இப்படி உக்காந்துருக்காரு அக்கம் பக்கம் போற சேனர்கள் அப்படி கண்ணு மூடினார் உடனே உயிர் பிரிந்தது அந்த உடல் அப்படியே உள்ள போயிடுச்சு அப்புறம் உள்ள குதிச்சு அந்த உடம்பு எடுத்து சமாதி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இப்போ இவர் சுருட்டை பத்து வைக்கிறதுக்கு என்ன நெருப்பை பயன்படுத்தினார் சூரியனுடைய நெருப்பு தான் சூரியனுக்குள்ளே இருக்கிற நெருப்பு தான் நமக்குள்ள இருக்கு அதிகம் யோகா கின உஷ்ணத்தை நாம எழுப்பணும்னா சூரிய அருள் அவனை வழிபட வேண்டும் அப்பதான் அந்த அக்னிவர் அக்னி அதிகமாக அதிகமாக அறிவு ஆற்றல் அதிகரிக்கிறது அதை சொல்றார் இந்த சூரியன் ரதத்தின் சக்கரமானது வேகமா உரசற போது அங்கே நெருப்பு பொறி பறக்கிறது அது தங்கத்தை உராய்ந்து அவர் தரம் பார்ப்பது போல இருக்கிறது அப்படின்ற ரதச்சக்கரம் பிரம்மண நிகசனாத்து பிரம்மண சுழற்சி சக்கரத்தாழ்வார் காலச்சக்கரத்துக்கு அதிபதி பெருமாள் கையில் இருக்கிற சுதர்சனாழ்வான் என்ற சக்கரம் ஒரு நிமிடம் கூட சுழலாமல் இருப்பதில்லை சதா சுத்திக்கிட்டே இருக்கும் பெருமாள் கையில் இருக்கிற சங்கு நிலையா இருக்கும் சக்கரமும் சுழந்து கொண்டே இருக்கும் அந்த சக்கரத்தின் சுழற்சியிலேதான் நமக்கு காலம் மாறுபடுது டிசம்பர் போய் ஜனவரி வருது ஜனவரி போய் பிப்ரவரி வருது பெப்ரவரி போய் மார்ச் வருதுன்னு அதுதான் இங்க பிரம்மணம்ங்கிறார் அந்த ரதத்தின் சக்கரம் சுதர்சன அம்சமாக வேகமே சுழல்வதனாலே என்ன நடக்குது காலம் நடக்கிறது ஒருத்தருக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னா நம்ம என்ன சொல்றோம் அவருக்கு நல்ல காலம் நடக்குதுங்கிறோம் ஒருத்தருக்கு துரதிர்ஷ்டம் நடக்குதுன்னா காலம் சரியில்லை அவருக்கு நேரம் சரியில்லை என் நேரம் என்ன எங்க போனாலும் உப்பு விற்க போனா மழை பெய்யுது பஞ்சு விற்க போனா காற்று அடிக்குதுன்னா அது என்ன நேரம் அப்படின்னா காலத்தின் சுழற்சியானது மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றுகிறது அவனவனுக்கு பல புதுவிதமான சிந்தனைகளை கொடுக்கிறது இது செய்ய இனிது செய்யாதே என்று பல விதமா யோசனை கொடுக்குது சோழர்கள் போது அஞ்சினான் புகலிடம் அமைத்தல் ஒரு தர்மம் வச்சிருந்தாங்களாம் சோழராஜாக்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யற போது கஞ்சி ஊத்துறது கோயில் கட்டுறது மாடு வளர்க்கறது கோசாலை வைக்கிறது பள்ளிக்கூடம் கட்டுறது மாதிரி அஞ்சினான் புகலிடம் அமைத்தல் அப்படின்னு ஒரு தர்மம் அது என்னன்ன யாராவது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருதுன்னு உணர்ந்தால் இன்னாரோ அல்லது அடிச்சு கொண்டு வருவாங்க இடத்துல போய் உக்காந்துட்டா அந்த ஊர் பஞ்சாயத்தாரோ ராஜாவோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றுவாங்க அதுக்கு பேர் அஞ்சி நான் புகழிடம் அப்படின்னு அப்படி ஒரு சாம்பிள் உங்களுக்கு வேணும்னா விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை திருக்கோவில் இருக்கு இல்லையா திருக்கோவிலுக்கு பக்கத்தில் ஜம்பைன்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் கோயிலில் கல்வெட்டு என்னான்னா சோழராஜா அஞ்சினான் புகலிடம் அமைத்து இந்த கிராமத்தை ஏற்பாடு செய்தான் அப்படின்னு இருக்கு அப்போ யாருக்காவது உயிர் மேலே பயம் இருக்குமானா நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு தோணினா அந்த கிராமத்தில் போய் ஒண்டிக்கு வாங்கலாம் அப்போ அந்த ராஜா வந்து அவனுக்கு எப்படியும் பாதுகாப்பு கொடுத்து யார் மூலமாக ஆபத்துங்கிறத கண்டுபிடிச்சு அவனை விசாரித்து பஞ்சாயத்து பண்ணி குற்றம் யார் மேலேன்னு கண்டுபிடிச்சு தீர்ப்பு வழங்குவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு பூர்வ ஜென்ம பாவத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது இந்த ஜென்மத்தில் அவன் செய்த ஒரு புண்ணியத்தின் பலனாக அதாவது தெய்வத்தின் வழிபாடு கருணையின் காரணமாக அவன் தப்பிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் பகவானை ஏற்படுத்தி கொடுக்குறான் அதனாலதான் இட் இஸ் நெவர் டு லேட் வித் காட் கடவுளிடம் எப்பொழுதுமே காலதாமதம் ஆவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு எனக்கு தொண்ணூறு வயசு ஆகி இதுக்கு மேல நான் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எவன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பகவானிடம் எதுவுமே அசாத்தியம் இல்லை அப்படின்ற சவனமுனிவருடைய கதை என்ன பல நூறு ஆண்டுகள் தவம் செய்து முதியவராக இருந்தபோது அவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திலே ஒரு பாம்பு புற்று அவரை மூடிவிட்டது அந்த பாம்பு புற்று வழியாக சர்மிஷ்டை என்ற ராஜகுமாரி ஒரு குச்சியை உள்ளே நுழைத்து அவருடைய கண்ணை குத்தி விட்டாள் அப்ப சர்மிஷ்டையின் தந்தை அதை பார்த்து முனிவர் சபித்து விடுவாரே என்ற தன்னுடைய மகளாகிய சர்மிஷ்டையை அந்த சவனமுனிவருக்கே கல்யாணம் பண்ணி சவன முனிவருக்கு அப்ப வயசு தொள்ளாயிரமோ எண்ணூறோ ரொம்ப வயசாயிப்போச்சு இந்த பொண்ணு பத பதினாறு குமரி இப்போ இந்த கல்யாணம் வந்து நிஜமாக வேண்டும் அதுக்கு சவனர் என்ன பண்ணார் அஸ்வினி குமார் அவர்களை நோக்கி மந்திரங்கள் சொல்லி தவம் செய்து அவர்களை வர அவர்கள் நெல்லிக்காயை வைத்து ஒரு லேயம் செய்து கொடுத்தார்கள் அதை அவர் சாப்பிட்டு நாற்பது நாளில் இளமையடைந்தார் அந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்தினார்னு இருக்கு அகடிதா சமர்த்தன் நடக்காதவற்றை நடக்க வைத்து காட்டுபவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு அதனால இங்க என்ன சொல்றார் காலச்சக்கரம் போல சுழலக்கூடிய அந்த சூரியனுடைய ரதத்தின் சக்கரமானது நேருமலையே பரீட்சை பண்ணுகிறது அப்படிப்பட்ட உங்களுக்கு சகல சேமங்களையும் செய்து உங்கள் அபீஷ்டங்களை அவன் நிறைவேற்றட்டும் அப்படிங்கிறான் சூரியனுடைய கருணை மட்டும் உங்களுக்கு தினம் இருக்குமானால் அவனது தினம் நீங்கள் தொழுது வந்தால் உங்களுக்கு தீராத வியாதிகள் தீரும் ஆகாத காரியங்கள் நடக்கும் என்ற ஒரு உத்தமமான ரகசியத்தை இங்க சொல்றார் இப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இங்கேயே தொடர்ந்து வச்சுக்கணும் அங்க செட்டி கோவில்ல மாணிக்க வாசகர் உற்சவம் ஒரு பக்கம் நடக்குது ராபத்தூர் பக்கம் நடக்குது இது வேற சில சின்ன சின்ன உற்சவங்கள்லாம் நடக்குதான் அதனால இங்க மாத்திட்டங்கிற செய்தி தெரியாத நண்பர்களை சந்தித்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்க ஆனா நாளைக்கும் நாளை கழிச்சும் ஆறரை மணிக்க ஆரம்பிச்சிடறோம் அப்புறம் நம்ம யூஸ்வல் டயத்துல வச்சுக்கலாம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம இங்கே தான் சந்திக்கிறோம் இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை படிச்சு காட்டுறேன் குர புட்ட நியாச நிசங்க டங்கைகி நிசங்க சிந்தனாங்க பிரமண நிகசனாத் பாத்துவக ஸ்திரீ பிரகாரம் தத்தாம்சு தரீஷா பரவ பரித்த பரியட்டன்ன ஆட்டக்கார்த்த பரியட்டன் அப்படின்னா அலைதல் அங்குமெங்கும் சுற்றி அலைதல் அர்த்தம் இன்றைய உபயதாரர்களான வைசால் விஜய் திருமதி கே லக்ஷ்மிபாய் அம்மேர்வர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூடி வரைபடுகிறேன் நாளைக்கு இங்கே மணிக்கு சக்கர சதகத்துக்காக சுதர்சன சதகத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமந்த்